நற்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியிலிருந்து அணுகீர்த்தனா தகாத இடத்தில் காட்டும் தாராளம் தீமையாகிவிடும் ஆம் தகாத இடத்தில் காட்டும் தாராளம் தீமையாகிவிடும் என்கிறார் தாமஸ் புல்லர் நன்றி வணக்கம்